சரவெடிக்காக மங்களூரிலிருந்து ஹேமா ஸ்ரீதர் இது முகநூலில் வந்த கவிதை அப்பாவுக்கு மகள் எழுதும் மனம் கவர்ந்த கவிதை என் மனதையும் மிகவும் கவர்ந்த கவிதை அப்பாவுக்காக நான் இதை வாசிக்கிறேன் நான் முதன் முதலாக நேசித்த என் காதலன் நீ எப்பொழுது நேசிக்க தொடங்கினேன் என்ற கேள்வியை மட்டும் கேட்காதே அப்பா அம்மாவின் அடிவயிற்றில் கை வைத்து என்னுடன் பேசினாயே அப்பொழுது நிகழ்ந்திருக்க கூடுமோ இல்லையில் கொடிக்கூட அவிழாத நிலையில் உன் கையில் ஏந்தி உச்சி முகந்து முத்தம் பதித்தாயே அப்பொழுது நிகழ்ந்திருக்க கூடுமோ ஆயிரம் ஆயிரம் கதைகள் சொல்லி அன்னை உறங்க வைத்த போதிலும் உன் மார்பில் தூங்கிய சுகம் வருமா சின்ன சின்ன மணிகளை வைத்து தைத்த பாவாடை சட்டை அணிந்தபொழுது தேவதையே எனக்கு மகளாக பிறந்து விட்டாள் என்று கொண்டாடினாயே அதுவும் நினைவிருக்கிறதப்பா உலையில் கொதித்திட அரிசி இல்லை என்ற போதிலும் நான் கேட்டேன் என்பதற்காக இனிப்புகளை வாங்கி தந்து தாயாரின் வெறுப்பைய சம்பாதித்துக் கொள்வாயே அது ஏன் அப்பா தாவணியின் நுனியினை வண்ணம் உன் முன் நான் நாணி நிற்க உன்னை விட்டு விலகிச் செல்ல வெகு இல்லை என்று நினைத்தாய் போலும் கண்களில் துளைத்த நீரை யாருக்கும் தெரியாமல் துடைத்துக் கொண்டாய் பலவாறாக தம்மிடம் நான் வாதாடினாலும் உன் ஒரு சொல்லுக்கு கட்டுப்படாமல் நான் இருந்ததில்லை நான் சமைத்த உணவை நா கூசாமல் புகழ்ந்து தள்ளுவாயே உன் பொய்யிற்கும் ஒரு காதல் உண்டப்பா என் விழி அசைவனில் என் தேவைகளை பூர்த்தி செய்யும் உன்னை தெய்வத்திற்கீடாக பார்க்க முடியுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்வேன் பக்தி இருந்தால் ஒளியே கிடைக்கும் தெய்வத்தின் வரம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை காக்கும் நீய ஒரு வரம் அல்லவா நீரைந்துளவும்ரைந்து நான் விரும்பாததை நீ என்னிடம் புகுத்தியதும் இல்லை என் விருப்பத்தை நீ வெறுத்ததும் இல்லை என் ஒரே ஒரு கவலை என்னை புகுந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு கண்ணீர் விடும் முன்னை தேற்ற என்ன என்று தெரியும் என்பதே கணவரை என்னாலும் உன்னுடன் ஒப்பிட மாட்டேன் அப்பா எனக்கு நன்றாகவே தெரியும் என்னை முழுதாக நேசிக்கும் ஒரே ஒரு ஆடவன் நீ மட்டும்தான் என்று எனக்கு உடம்பு சரியில்லாத பொழுது அன்னை தரும் மருந்து மாத்திரைகளை விட என் தலை கோதும் உன் விரல்களுக்கு வீரியம் அதிகம் அப்பா இனி ஒரு ஜென்மம் வேண்டும் என்று எண்ணியதில்லை ஆனால் அவ்வாறு நிகழ்ந்தால் மறுபடி உன் மகளாக பிறக்க வரம் போதும் அப்பா நன்றி வணக்கம்